என உண்ணினார் வண்ணுவ வண்ணமுனால் ஒரு குளம் இப்ப ய கேட்ட அதெல்லாம் எங்க எப்படி இருக்கு இல்லையைத்தது குளத்தை பூரா இடிச்சுட்டாங்கிற நாட்டவர் நினைவு சின்னம்னு போட்டு எடுகல் அடைத்தது என்று வரலாறுன்னு எழுதுவான் நமக்கு எடுக்கிற என்ன ஞானம்னு கேட்டா இடிச்சு தகர்ப்போம் குடிசை போட்டு ஏனையோருக்கு நமக்கு இருக்கிற வேற்றுமை என்னன்னு கேட்டீங்கன்னா அவ்வளவு அல்ல அல்ல இதெல்லாம் மனுஷன் இதெல்லாம் நம்புவானோ அவனே ஒன்றைய பெரியது துவாசாந்த பெருவெளின்னு அதை இடிச்சே விட்டாங்க இப்ப எழுதல் அடைத்தே இல்லை நம்முடைய நம்ம எதிரியும் ஏழாம் நூற்றாண்டு தோன்றியது போல தோன்றினால் அன்றி இந்த தீர்வுலாம் காண முடியாது அதனால இளைஞர் இருக்கின்ற பெருமக்களுக்கு சொல்லுகிறேன் வேண்டிக் நல்ல ஒரு மகவு ஞானசம்பந்தர் போன்ற மகவு ஒன்று பிறக்க வேண்டும் என்று வேண்டுகோ அந்த கணவனார் வேண்டும் போதே அது மாதிரி தாய்மாரும் குழந்தையும் இருந்து மீண்டு வந்தால் இந்த நிலவரத்தை திருத்த முடியாது முடிந்த முடிவுக்கு இல்லைன்னு சொல்றோம் காப்பாற்றப்படாத என்ன அதுக்குள்ள போட்டு கொடுக்காட்டி வேற மதுரே இல்லையா சமயம் தழுவா அரசு செய்தது தப்புகளது வந்தவன மன்னிக்கணும்ன்னு காங்கிரஸ் செய்த தவறு சமயம் தெளிவாச்சு சமயம் தெளிவாது இருப்பது அது வாரம் எப்பொழுது அவங்க எல்லாம் கேட்டாங்களோ நாங்க ஒரு நாடா பிரியறோம் கேட்டாங்களோ அன்னைக்கு கேட்ட பிறகாவது நாம ஒரு நாடா பிரிஞ்சிருக்கலாம் என்னதான் இருந்தாலும் கொஞ்சம் மதுரையை பத்தி சந்தேகம் கேட்டா நம்ம ஐயா ரொம்ப அருமையா பலதெல்லாம் சொல்லுவாங்க தனியா இருக்கும்போது அதனால ஏன்னா அவங்க அங்க இருப்பவர் இந்த இடம் எங்க இருக்கிறது என்ன இருக்குது போய் பார்த்துட்டு வேணா வரலாம் அந்த இடத்துல ஒரே ஒரு குளத்துல ஏழு கடலும் ஏழு கடல்களையும் வேறு வண்ணமுடு வருத்தாய்ஞ்சுதான் ஒரே குளத்துல என்ன வந்தது ஏழு கடலும் சேர்ந்தது அருமையா வந்தா நீங்க இந்த ஒரு குளத்தில் குளிச்சாலே ஏழு கடல்ல குளிச்ச மாதிரி ஆகும் அந்த மாதிரி அழைத்தாலும் அழைத்து வருகின்ற பொழுது துண்ட மதித்திரித்து வருது அப்படி பாயுன்ற போது தண்ணி பார்த்து பெரு பெருகெடுத்த போது ஒரே அல வீசுதான் அந்த குளத்துல பெரிய பெரிய சுறாமீன்கள் அப்படி தானே வந்து நெகிழதான் அப்படி எல்லாம் அந்த கடல் காட்சியளிக்கிறது என்கிறார் சுறா ஏறு மிசை கொட்ப இவையெல்லாம் இருக்க பெரியதான் வந்த உன்ன பெருமான் பார்த்தார் எப்பா போரும் இங்கே நீர் இலைக்கு வரும்னா சொன்ன இங்கே அளவுக்கு மட்டும் இருந்தா போதும் உங்களுடைய கடல் பெருமை ரொம்ப அருமை ஆனால் இந்த குளத்துக்குள்ளே இருந்து ஏழு கடல் வந்தா போதும் என்று சொல்லி அப்படி கையில் அப்படி அடக்குனரா அடக்கினவுன்னு அந்த ஏழு கடலும் அப்படி அமைந்துடும் இல்லைன்னு சொன்ன பெரிய மதுரையே வேட்டு அவ்வளவு பெரிய கடல் அது ஏழு கடல் அதனால எனவே அந்த மாதிரி வந்து அமைஞ்சுதான் எது போல் அடங்கிட்டுனாரு பூணுநாயகன் அகில புவனமெல்லாம் கடந்ததிரு ஆனையால் அவனடி சென்று அடைந்தார் போல் அடங்கியதா இந்த உயர் எல்லாம் ஒரு காலையில இருந்து இருந்து இருந்து இருந்து இந்த வினை நீங்கின பிறகு எப்படி தாமே போய் அவன் திருவடியில் அடைந்து விடுவோம் அது போல அந்த ஏழு கடலும் குறைந்து அப்படியே குளத்துக்குள் அடங்கின ஏழு கடலும் விளங்கின என்று அப்படி அடங்கித்தான் அடங்கியவுடன் பார்த்தார் தன் வண்ணம் ஏழு கடலின் தனி வண்ணமோடு கலந்து தன் வண்ணம் தனி வண்ணம் கலந்து பொன் வண்ண நரும்போகுட்டுதாள வெள்ளி மணிமன்றாடும் மண் வண்ணம் என எட்டு வண்ணம் ஒடுவியதால் பெருமானுக்குன்னு ஒரு தனி நிறம் செந்நிறம் இந்த கடலுக்கு ஏழு நிறம் இப்ப இங்க பெருமானுடைய திருவுள் வீழ்ச்சி இந்த ஏழு கடலுக்கு இருக்கிற நிறம் ஏழு இந்த பெருமான என் வகையானது இந்த கடல் பார்க்கடல் அந்த இடத்துல பாரு பால் ருசியா இருக்கும் இது தயிர்க்கடல் இது நெய்கடல் என்று பாத்தீங்கன்னா அந்தந்த நிறங்களும் கலந்து இருக்க இப்படியாக எட்டு வண்ணங்களும் எட்டு நிறங்களோடு கூட சிவபிராணத்தில் படிச்ச மாதிரி நிறங்களோர் ஐந்துடையாய் என்று சொன்னார் இங்க நிறங்கள் எட்டுங்க அது திரும்ப இது திரும்பறா நிறங்களோர் ஐந்துடையாய் பின்னோர்கள் ஏத்த மறைந்திருந்தாய் திருவாதூரம் ஒரு மா அமைதியா இருக்குடல் அடைத்ததோடு கூட